ஜனநாயகம் ஓர் இஸ்லாமிய கண்ணோட்டம் இந்த தலைப்பில் இன்று நாம் அல்லாஹ் தனது வகையின் மூலம் இந்த விடயம் பற்றி என்ன சொல்லி சொல்லியிருக்கின்றான் என்பதை தெளிவுபெறுவதற்காக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம் இதிலே முதலாவதாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தினோடு இந்த ஜனநாயகம் என்ன தன்மை கொண்டது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு முதலிலே ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஜனநாயகம் சொல்லக்கூடிய விடையம் அந்த விடையங்களிலே இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை நாம் அடுத்ததாக அறிய வேண்டும் அதன் பிறகு இந்த ஜனநாயகம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நல்லதா கெட்டதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கின்றது அதன் பிறகு இறுதியாக நான்காவது விடயம் இந்த ஜனநாயகத்துக்கு அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இந்த ஜனநாயகத்தோடு என்ன உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன உறவை வைக்கலாம் என்ற நான்கு பகுதிகளாக இந்த தலைப்பிலே நாம் நோக்க வேண்டியிருக்கின்றது முதலாவதாக ஜனநாயகம் என்று சொல்வதை ஆங்கிலத்திலே டெமோக்ரஸி என்று சொல்வார்கள் உண்மையில் இது ஆங்கில சொல் அல்ல லத்தீன் மொழியிலே காணப்படக்கூடிய இரண்டு வார்த்தைகளை கொண்ட சொல்லாகும் மக்களின் அதிகாரம் என்ற கருத்தை இந்த சொல் ஆங்கிலத்திலே ஒரு மாறியிருக்கின்றது என்றால் என்ன என்பதை சாதாரண ஒருவர் அறிந்து கொள்ளும் விதத்திலே ஜனநாயகம் என்பது அங்கு அதிகாரம் மக்களுக்குரியது இதுதான் சுருக்கம் இதனைவிட சற்று விரிவாக இத்தகைய சட்டங்களை உருவாக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த ஜனநாயகத்தை என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்கின்ற முறை அதாவது பல அரசியல் முறைகள் இருக்கின்றன அரசர் என்ற ஒருவர் இருப்பார் அவர் மக்களை ஆட்சி செய்வார் இது ஒரு முறை அதே போன்று இங்கு ஜனநாயகம் என்பது மக்கள் தங்களிலே ஒரு சிலரை தேர்வு செய்து அதே மக்கள் அந்த மக்களை ஆட்சி செய்கின்ற அரசியல் முறை இது ஜனநாயகம் என்று இவர்கள் சொல்லுகின்றனர் உலகம் தோன்றி ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடந்துவிட்டது என்பதை உலகிலே காணப்படக்கூடிய பல மதங்கள் ஆய்வாளர்கள் என்று பலரும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் இந்த ஜனநாயகம் என்ற ஆட்சி முறை ஆயிரத்தி எழுநூத்தி ஏறக்குறைய இருநூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அரசியல் முறைதான் இந்த ஜனநாயக முறைமை ஒரு ஐம்பது வருடம் முன்னால் பல நாடுகள் ஒரே நேரத்திலே மக்களால் மக்களை ஆட்சி செய்கின்ற இந்த ஜனநாயக முறையை ஏற்றுக்கொண்டு இது பிரபல்யமாகிறது இதுதான் உலகிலே எல்லோருக்கும் இந்த கொள்கை சென்றடைந்த காலம் என்றும் முழு உலக உலகளும் இந்த ஜனநாயக முறையை பற்றி பேசுகின்ற அலசுகின்ற அதிலே ஈடுபடுகின்ற நிலையை நாம் காணுகின்றோம் எனவே ஜனநாயகம் என்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தாம் விரும்பிய சட்டங்களை இயற்றி அவர்கள் மக்களை ஆட்சி செய்கின்ற அரசியல் முறை ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்திலே முக்கியமான விடயம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் ஒரு கொள்கை அதிலே காணப்படுகின்றது சட்டங்களை எடுத்துக்கொண்டால் நீதித்துறை எல்லோருக்கும் ஒரே விதமாக நீதி வழங்கப்பட வேண்டும் இது இரண்டாவது விடயம் மூன்றாவதும் மிக முக்கியமான அம்சமாக ஜனநாயகத்திலே சொல்லப்படுவது எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் அடக்கு முரைகளோ பயம் காட்டுவது சொல்லைவது இப்படி எதுவும் இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் என்பது இந்த ஜனநாயகத்திலே அடிப்படையாக சொல்லப்படுகின்றது இந்த சுதந்திரத்திலே மூன்று முக்கியமான சுதந்திரம் சொல்லப்படுகின்றது ஒன்று யாரும் பின்பற்றலாம் ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற நாடுகளிலே நீ ஏன் இந்த மதத்தை பின்பற்றுகின்றாய் என்று மற்றொருவர் கேட்க முடியாது எந்த மதமாக இருந்தாலும் யாரும் பின்பற்றலாம் அது மத சுதந்திரம் அதே போன்று இரண்டாவது கருத்து சுதந்திரம் ஒரு மனிதன் தான் சரி என்று காணுகின்ற தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை அவன் தாராளமாக அதனை பேசலாம் மற்றவர்களுக்கு சொல்லலாம் இந்த கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்துடைய கொள்கை மூன்றாவது அவர்களை பொறுத்தவரையில் விசேடமானது அரசியல் சுதந்திரம் ஜனநாயகம் என்றால் மக்களிலே தேர்வு செய்யப்பட்ட ஒரு சாரார் அவர்கள்தான் மக்களை ஆடுவார்கள் அவர்கள்தான் சட்டம் இயற்றுவார்கள் அந்த சட்டத்துக்கு ஏனையவர்கள் கட்டுப்பட வேண்டும் இந்த சட்டத்தை இயற்றக்கூடியவர்களை தேர்வு செய்கின்ற உரிமை மக்களுக்கு இருக்கின்றது சட்டத்தை இயற்றுவதற்கு வரக்கூடியவர்கள் மக்களுடைய அதிகாரத்தை அவர்களுடைய வெறுப்பை கேட்டு அந்த அந்தஸ்திற்கு வருவார்கள் வந்ததன் பிறகு ஒவ்வொரு நான்கு வருடம் அல்லது இரண்டு வருடம் கூட இதற்குள் தேர்தல் என்ற அந்த தேர்வு செய்கின்ற முறை சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்க இந்த வருவதற்கு யாரும் எந்த ஒரு கட்சியையும் ஆரம்பிக்கலாம் அவர்களுடைய கொள்கையை முன்வைத்து மக்களிடம் தங்களை தேர்வு செய்யுமாறு இவர்கள் கேட்க வேண்டும் நான் அந்த இடத்துக்கு வந்தால் இதனைத்தான் செய்வேன் என்று சொல்லி தெளிவுபடுத்தி மக்களிடம் வாக்கு கேட்டு யார் கூடுதலான வாக்குகளால் தேர்வு செய்யப்படுகின்றார்களோ அவர்கள் மக்களை ஆட்சிவார்கள் இது பொதுவாக நாம் நடைமுறையிலும் காணுகின்றோம் இஸ்லாத்திலே தூய்மையான உண்மையான இஸ்லாம் ஒரு பக்கமும் பேரளவில் இஸ்லாம் இருப்பது போன்று இதுவரைக்கும் நாம் சொன்னது ஒரு வகையில் ஜனநாயகம் ஆனால் இதிலே சுத்தமான ஜனநாயகம் என்ற ஒன்று இருக்கின்றது அது நடைமுறைகளிலே கிடையாது பெரிய அளவிலே அதனை நடைமுறைப்படுத்தவும் முடியாது அந்த உண்மையான ஜனநாயகம் என்ன என்றால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இப்போது நாம் கூடியிருப்பது போன்று மக்கள் அனைவரும் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் ஏதேன ஒரு பிரச்சினையிலே என்ன முடிவு என்ற கேள்வி வந்தால் அனைவரும் ஒன்று சேருவது ஒன்று சேர்ந்ததன் பிறகு சபையில் இருக்கின்ற எல்லோருக்கும் கருத்து சொல்லுகின்ற உரிமை இருக்கின்றது எல்லோரும் நேரடியாக சேர்ந்து என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதுதான் முடிவு இதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆனால் உதாரணமாக இப்போது நாம் இலங்கையை எடுத்தால் இந்த முறை சரிவராது இலங்கையில் உள்ள ஒரு கோடியையும் தாண்டிய வாக்காளர்கள் இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி எல்லோரும் ஆலோசனை செய்து தீர்மானத்துக்கு வர முடியாது எனவேதான் இந்த ஜனநாயகத்தில் என்ன செய்கின்றார்கள் இதனை விட சற்று தரம் குறைந்த எல்லா மக்களும் சேர்ந்து நான்கு வருடத்துக்கு ஒரு முறை அல்லது ஐந்து மூன்று என்று வைத்துக் கொள்ளலாம் இதிலே தங்களுடைய சார்பாக ஒவ்வொருவரை தேர்வு செய்து ஆட்சி செய்கின்ற ஒரு சிலர் மக்கள் பிரதிநிதிகள் என்று இருப்பார்கள் அதன் பிறகு நான்கு அல்லது ஐந்து வருடத்துக்கு ஒவ்வொரு விடயங்களிலும் அவர்கள் தேவையான போது சட்டம் இயற்றுவார்கள் அவர்களை தேர்வு செய்த மக்கள் அனைவரும் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் அதிலே கருத்து முரண்பாடு வந்தால் கூடுதலானவர்கள் எதனை சொல்லுகின்றார்கள் என்று பார்ப்பார்கள் நல்லதோ கெட்டதோ கருத்துக்கள் வரும்போது கூடுதலானவர்கள் எதனை சொல்லுகின்றார்களோ அதுதான் சட்டம் மற்றவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஜனநாயகத்தில் உள்ள முக்கியமான அம்சம் மூன்றாவது ஒரு விடயம் இந்த ஜனநாயகம் சரியாக செயல்படுவதற்கு சட்டம் இயற்றக்கூடியவர்கள் இருக்கின்ற அதே நேரம் அவர்களை தட்டி கேட்கக்கூடிய எதிர்கட்சி என்று சொல்வார்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இருநூறு பேர் இருக்கின்றார்கள் என்றால் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சட்டம் இயற்றக்கூடியவர்கள் நூற்றி இருபது பேர் என்று சொன்னால் எண்பது பேரோ அல்லது கூடுதலான தொகையை கொண்ட எதிர்கட்சி என்று ஒன்று இருக்கும் இருக்க வேண்டும் உண்மையான ஜனநாயகம் நடக்கும் என்று ஜனநாயகவாதிகள் சொல்லுகின்றனர் இதுதான் நாம் ஜனநாயகத்தை பற்றி முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் மூன்று விடயங்கள் முக்கியம் ஒன்று சட்டத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் இரண்டாவது அதிலே கருத்து முரண்பாடு வந்தால் அதிலே கூடுதலானவர்கள் எதனை சொல்லுகின்றார்களோ அதனைத்தான் தீர்மானமாக எடுப்பார்கள் அது மக்களுக்கு நலவாக இருந்தாலும் சரி கெடுவையாக இருந்தாலும் சரி மூன்றாவது ஒன்றுபட்டு ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு நல்ல விடயத்துக்காக பாடுபடுகின்ற அம்சம் கிடையாது ஒரு சார்பு திட்டத்தை தீட்டி செயல்படும் போது அதனை எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் தான் இந்த ஜனநாயகம் நல்ல முறையிலே செயல்படும் என்பது அவர்களுடைய நியமி இந்த ஜனநாயகம் பற்றித்தான் இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது ஏனென்றால் நாம் மேலே சொன்னது போன்றோ இந்த ஜனநாயக ஆட்சி முறை உலகத்திலே மிக அதிகமான நாடுகளிலே வந்துவிட்டது முழு உலகிலும் என்று சொல்லும் அளவிற்கு ஜனநாயக ஆட்சி முறை வந்துவிட்டது மக்கள் பழக்கப்படுத்து படுத்தப்பட்டு விட்டார்கள் அதுதான் மிக சிறந்தது என்று மக்களுடைய உணர்விலே பதிந்திருக்கின்றது ஏனைய சமூகங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு களிமா சொல்லுகின்ற எமது சமூகம் இன்னும் வார்த்தையில் சொல்லுவதென்றால் கலிமா சொல்லி ஜாஹீரியத்திலே வாழுகின்ற எமது சமூகம் அம்மாவுடைய வழிகாட்டல் எது என்று தெரியாமல் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற வெறும் நம்பிக்கையிலே இருக்கின்ற எமது சமூகம் எமது நாடுகளிலும் ஜனநாயக ஆட்சி முறை காணப்படுகின்றது எம்மவர்களும் ஏனையவர்களை போன்றே ஏனைய விடயங்களில் ஈடுபடுவது போன்று ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயக ஆட்சி அதிலே தன்னை பிரதிநிதியாக ஆக்குவதாக இருந்தாலும் சரி பிரதிநிதியாக இருந்து தனக்காக வாக்கு கேட்பவராக இருந்தாலும் சரி ஒட்டு மொத்த அதனுடைய அமைப்புகளையும் எல்லா மனிதர்களையும் போன்று அதிலே அதனை நோக்குகின்ற ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஜனநாயகம் என்றால் என்ன அதன் நிலை என்ன என்ற விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே முதலிலே நாம் ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் இதன் மூன்று விடயங்கள் இந்த மூன்று விடயங்கள் என்ன சொல்லுகின்றது என்பதை சுருக்கமாக அடுத்ததாக பார்ப்போம் என்பதால் சுருக்கமாகவே உங்களுக்கு விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் விரிவாக இது பற்றிய உரிய நேரங்களிலே மேலதிகம் தேவைப்படுகின்றவர்கள் தேடி அதனை அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஜனநாயகத்தின் முதலாவது விடயம் ஒன்றோ மக்கள் நேரடியாக சபையிலே ஒன்று சேர்ந்து அனைவரும் கருத்து சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுவார்கள் அல்லது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களிலே மிக அதிகமானவர்கள் எதனை சொல்லுகின்றார்களோ அந்த சட்டம் அங்கு நிறைவேற்றப்படும் எனவே அடிப்படை விடையம் சட்டம் இயற்றும் அதிகாரம் மக்களுக்குரியது என்று இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மக்களுக்குரியது என்று இஸ்லாம் சொல்லுகின்றதா இதற்கு மாற்றமாக சொல்லுகின்றது என்றா என்று பார்த்தால் பன்னிரண்டாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வட்டம் மிக தெளிவாக சொல்லுகின்றது இதை போன்ற நிறைய வத்தனங்கள் இருக்கின்றன ஒரே ஒரு வர்ணத்தை நினைப்படுத்துகின்றோம் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான் சட்டம் இயற்றும் அதிகாரம் அவ்வாறு அன்றி வேறு எவருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் அமர் அல்லா தகுது அவனை அவனை அன்றி வேறு எவருக்கும் இபாதச் செய்ய வேண்டாம் என்றும் அவன் கட்டளையிட்டிருக்கின்றான் கையும் அதுதான் எழுச்சி மிக்க நிலைத்து நிற்கக்கூடிய நேராக நிற்கக்கூடிய வழிகாட்டுதல் கொள்கை அதிகமான மக்களுக்கு இது தெரியாது மக்களுக்கு ஆட்சி சட்டம் இயக்கும் அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும் உரியது அதனை ஏனையவர்களுக்கு கொடுத்து ஏனையவர்களுக்கு நாம் விவாதம் செய்யக்கூடாது அதுதான் அவுடைய நேரான மார்க்கம் என்ற அடிப்படை உண்மைகள் ஏனைய சமூகங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு படைத்தவனை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகின்ற சமூகத்திலேயே தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் பன்னிரெண்டாவது அத்தியாய நாற்பதாவது வசனம் எனவே ஜனநாயகத்துடைய முதலாவது அடிப்படை உயிர் நாடி சற்றம் இயக்கும் அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்குரியது அதிகமான மக்களுக்குரியது என்று ஜனநாயகம் சொல்லுகின்றது அவ்வாஹ் சொல்லுகின்றான் அந்த அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும் உரியது வேறு எவருக்கும் கொடுப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு இபாதம் செய்யாதீர்கள் அடிபணியாதீர்கள் அதுதான் நேரான நிலையான எழுச்சி மிக்க கொள்கை என்று அவ்வாஹ் சொல்லுகின்றான் ஜனநாயகத்தின் இரண்டாவது அம்சம் ஜனநாயகத்திலே கருத்துக்கள் கேட்கும் போது முரண்பட்ட இரண்டு கருத்துக்கள் வந்தால் எதனை எடுப்பது என்று தீர்மானிப்பதற்கு அவர்கள் வாக்கு கோருவார்கள் நூறு பிரதிநிதிகள் இருந்து ஐம்பத்தி ஒரு பிரதிநிதிகள் அல்லது ஒரு சில பிரதிநிதிகள் அதிலே பங்கு கொள்ளாவிட்டால் ஒருவராவது மேலதிகமாக எந்த கருத்தை சொல்லுகின்றார்களோ அது மக்களுக்கு நலவாக இருந்தாலும் சரி கெடுவியாக இருந்தாலும் சரி எதனையும் சிந்திப்பதில்லை அதிகமானவர்கள் எதனை சொல்லுகின்றார்களோ அதுதான் ஜனநாயகத்திலே தீர்ப்பு எல்லோரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் மறுக்க முடியாது இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது ஒரு ஆண் வசனம் நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் விசுவாசிகளே அவுக்கு அடிபணியுங்கள் தூதருக்கு அடிபணியுங்கள் உங்களுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு அடிபணியுங்கள் ஏதேனும் ஒரு விடயத்திலே உங்களுக்கு இடையில் கருத்து பேதம் ஏற்பட்டால் சர்ச்சை உண்டாகினால் இளவாய் வர்ற சூழ் அல்லாவிடமும் அவனுடைய தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹை நம்பியதாக சொல்லுகின்றீர்களே மர்மை நாளை நம்புவதாக சொல்லுகின்றீர்களே இப்படி நீங்கள் அவ்வாறவை நம்புபவர்களாக இருந்தால் இருந்தால் நாளை நம்புவை ஏற்படும்போது கருத்து முரண்பாடு வரும்போது அல்லாவிடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஜனநாயகம் சொல்லுகின்றது வாக்கெடுப்பிலே விடுங்கள் அதிகமானவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஜனநாயகம் சொல்லுகின்ற இரண்டாவது அம்சத்திலும் நேர் எதிர் எதிர் திசையிலே நிற்கின்றன மூன்றாவது முக்கியமான அம்சம் ஒரு ஜனநாயகம் சிறந்த முறையிலே செயல்படுவதற்கு சட்டம் இயக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்ற அதே நேரம் அதனை எதிர்க்கக்கூடிய அதனை விமர்சிக்கக்கூடிய அதனை குறை காணக்கூடிய ஒரு எதிர்கட்சி இருக்க வேண்டும் இருந்தால்தான் சிறந்த ஜனநாயகம் செயல்படும் என்பது ஜனநாயகத்தின் நிலை இந்த விடயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்று கேட்டால் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லுகின்றேன் புகாரிலே ஏழாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கின்றது இஸ்லாம் சொல்லுகின்றது ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒரே தலைமைத்துவத்தை ஏற்று அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு ஒரு இலட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்போதுதான் உலக வாழ்வும் சிறக்கும் மற்றொரு அடுத்த வாழ்க்கையை நம்பியிருக்கக்கூடிய நாம் அதிலே வெற்றி அடைவதற்கும் இது முக்கியமானது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது இப்படி சொல்லிவிட்டு கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் அல்லது தலைவரிலே தனக்கு தெரிகின்ற ஒரு குறை ஏற்பட்டால் அவர் பொறுமையா இருக்க வேண்டும் ஏனென்றால் தலைவருடைய அந்த அதிகாரத்தை உடைத்துக் கொண்டு வேறு ஒரு கட்சி வேறு ஒரு இயக்கம் வேறு ஒரு அமைப்பு காணுவது என்பது அது அந்த நேரான கொள்கையிலிருந்து வெளியே செல்லுவது என்பதை நபி அலி அவர்கள் உணர்த்துகின்றார்கள் சிறந்த கொள்கையிலிருந்து வெளியேறி ஒரு அறிவீனமான முட்டார்த்தனமான ஒரு பிழையான போக்கிலே அவனை அது கொண்டு சென்று விடுகின்றது என்ற கருத்தை சொல்லுகின்றார் எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மக்களை நிர்வகிக்கக்கூடிய தலைமைத்துவம் இவர்கள் இதிலே ஏதேனும் குறைநிறைகள் கண்டால் அதனை அழகான முறையில் எடுத்துச் சொல்லலாமே தவிர இதற்கான ஒரு எதிர்கட்சி மற்றொரு இயக்கம் என்பது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது எனவே மூன்றாவது விடயத்தை எடுத்து பார்த்தாலும் ஜனநாயகத்தோடு நேர் எதிர் திசையிலே இஸ்லாம் இருக்கின்றது ஆகவே இந்த ஜனநாயகத்தின் மூன்று விடயங்களை அடிப்படை விடயங்களை நாம் எடுத்து பார்த்தால் இஸ்லாமத்திற்கு நேர் எதிரானதாக அல்லாஹுக்கு உரிய பண்பை சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கின்ற சட்டம் இயற்றும் அதிகாரம் அதே போன்று தவறுகளில் இருந்து பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட அவ்வாவின் தூதரவர்கள் தவறே செய்யாத அவ்வா அவனுடைய அந்த சட்டங்களுக்கு எதிர்த்திசையிலே ஒட்டு மொத்தத்திலே பல தவறுகளை செய்யக்கூடிய மனிதனுடைய சட்டங்கள் இந்த தவறுகள்யக்கூடிய மனிதர்களே சரிபிலை பார்ப்பது எப்படி என்றால் கூடுதலானவர்கள் சொல்லிவிட்டால் அதனை செயல்படுத்துவது ஆனால் இஸ்லாத்திலே அந்த சொல்கின்றான் என்றால் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் சட்டங்களை தந்திருக்கின்றான் அல்லாஹ் தனது தூதலுக்கு வழி மூலம் வழிகாட்டியிருக்கின்றான் எனவே நீங்கள் அல் குரான் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது வரும்போது அதிகமானவர்கள் எதனை சொல்லுகின்றார்களோ அதனை செயல்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றது மூன்றாவதாகிய ஒன்றுபட்டு செயல்படுங்கள் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் ஜனநாயகத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு குழுக்களாக செயல்படுங்கள் என்று சொல்லுகின்றது நடைமுறையில் கூட பார்க்கின்றோம் பல்வேறு குழுக்கள் என்பது மிக நேரடியாகவே காணுகின்றோம் மனித சமூகத்தின் அழிவுக்கு வழிவகுத்திருக்கின்றது எனவே இந்த மூன்று விடயங்களும் இஸ்லாத்தோடு முரண்படுகின்ற நிலையாக இருப்பதை காணுகின்றோம் இப்போது மூன்றாவது விடயம் இப்படி ஜனநாயகத்துடைய விடயங்கள் அடிப்படையிலே முரண்படுகின்ற விடயமாக இருக்கின்ற நிலையில் ஒட்டுமொத்த ஜனநாயகம் அதே நாம் ஆரம்பத்திலே சில விடயங்களை குறிப்பிட்டோம் ஜனநாயகம் சமத்துவமான சமத்துவத்தை விரும்புகின்றது நீதித்துறையிலும் அனைவருக்கு சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றது அதே போன்று அரசியலிலும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது ஒரு மனிதன் தனக்கு தெரிந்ததை எடுத்து சொல்லுகின்ற எழுதுகின்ற உரிமை இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது அம்சங்களும் அதிலே காணப்படுகின்றது அப்படியானால் மூன்றாவது விடயம் இந்த நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கக்கூடிய அடிப்படை அம்சங்களிலே ிய நிலைப்பாட்டுக்கு முரணான நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தை எப்படி நாம் பார்ப்பது அல்ல ஒரு நினைவுக்கு வருகின்றது மதுபானம் என்றால் அனைவருக்கும் தெரியும் பொதுவாக அனைத்து மதங்களிலும் அடிப்படை ஐந்து குற்றங்கள் பெருங்குற்றங்களாக கண்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஒன்று மதுபானம் மிகவும் நீதமான சட்டம் சொல்லுகின்ற அனைத்து விடயங்களையும் அறிந்து வைத்த அவ்வா எப்படி சட்டம் சொல்லுகின்றான் என்றால் மதுபானம் சூதாட்டம் இந்த இரண்டையும் பற்றி உங்களிடம் கேட்கின்றார்கள் அந்த இரண்டிலே அதிகமான பாவங்கள் இருக்கின்றன ஆனால் மனிதர்களுக்கு நடவு பயக்கக்கூடிய விடயங்களும் அதிலே இருக்கின்றன எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லுகின்றான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பத்தொன்பதாவது மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்டபோது எப்படி அல்லாஹ் பதில் சொன்னானோ ஜனநாயகத்தை நீலமான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் மனிதர்கள் இதனை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஜனநாயகத்துக்கு ஏறக்குறைய இருநூத்தி இருபது வயதுதான் ஆகின்றது இஸ்லாம் என்பது ஆயிரக்கணக்கான வருடங்களை கடந்து வந்த ஒரு கொள்கை மனிதர்கள் உருவாக்கிய இந்த கொள்கையிலே பல நல்ல பிரயோஜனங்கள் நல்ல விடயங்கள் காணப்படுகின்றன இஸ்லாத்திக்கும் இடம் கொடுக்கின்ற ஒரு அம்சம் இருக்கின்றது பார்த்தால் கெடுவிகளும் இருக்கின்றன இந்த நிலையில் இதுதான் ஜனநாயகத்துடைய நீளமான கண்ணோட்டத்தில் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ள இருக்கின்றன பெரும் பாவமான விடயங்களும் இருக்கின்றன அது எப்படி என்பதை சுருக்கமாக அடுத்ததாக தெளிவுபடுத்துகின்றேன் அதாவது ஒரு முஸ்லிமுப்பும் அல்லது இஸ்லாமிய சமூகம் நபியுடைய வார்த்தையில் சொல்லுவதென்றால் ஜமா அத்து முஸ்லிமீன் ஜமா ஜனநாயகத்துக்கும் உள்ள தொடர்புகளை எப்படி வைத்துக் கொள்வது எப்படி இருக்க வேண்டும் என்னதான் இருந்தாலும் எமது சமூகம் மிகப்பெரிய ஒரு சமூகம் நூற்றி கோடிகள் ஏறக்குறைய மக்கள் இவரே இருக்கின்றார்கள் மத்தியிலே ஏறக்குறைய இந்த இருநூறு வருடங்களாக இந்த ஜனநாயகத்தில் ஈடுபடுவது வாக்களிப்பது ஒரு பிரிதியாக இருந்து வாக்கு கேட்பது மக்களுடைய சட்டத்தை கொண்டு ஆட்சி நடத்துவது இப்படியான விடயங்களிலே முக்கியமான மூன்று சட்டத்தையும் சொல்லுகின்றார்கள் பொதுவாக சார்பிலே ஒரு காரியத்தை எடுத்தால் இது கடமையானது என்று சொல்வார்கள் இன்னும் சிலதை இது ஆங்கமானது என்று சொல்வார்கள் இன்னும் சிலதை ஹராம் என்று சொல்லுவார்கள் முக்கியமான மூன்று சட்டங்கள் ஜனநாயகத்திலே வேட்பாளராக நிற்பது வாக்களிப்பது ஒரு கட்சியை வைத்து மனித சட்டங்களை கொண்டு சட்ட நிர்வாகம் நடாத்துவது மக்களை ஆடுவது ஒரு சாரார் இது கடமை என்று சொல்லுகின்றார்கள் ஒரு அறிஞர்கள் அதே போன்று ஒரு இதிலே எதுவும் சொல்வதற்கு இல்லை இது ஒரு ஆகமான விடயம் விரும்பினால் செய்யலாம் என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார் இன்னும் ஒரு சாரார் இது அம்சங்கள் அடங்கியது ஹராமான விடயங்கள் விட்டுள்ளன என்று மூன்று நிலைகளையும் சொல்லுகின்றார்கள் இதிலே முக்கியமான ஒரு அறிஞர் அலிபின் என்ற ஒரு அறிஞர் எங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு விதமான குழுக்கள் பிரிவுகள் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் முக்கியமாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளை தழுவிய சலப் என்று சொல்லக்கூடிய சௌஹீத் என்று சொல்லக்கூடிய இப்படி ஒரு சார்கள் அதே நேரத்திலே இயக்கங்கள் என்று ஜமாஅத் இஸ்லாமின் இஹ்வான் முஸ்லிமீன் போன்ற அரபு நாடுகளிலே இந்தியா பாகிஸ்தானிலே தோன்றிய முக்கியமான பெரும் இயக்கங்கள் இதில் உள்ள சில அறிஞர்கள் இரண்டும் வித்தியாசப்பட்டவைகள் ஒரு சாரார் ஹராம் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஒரு சாரார் இது அவசியமானது என்று அதிலே ஈடுபடுகின்ற நிலையில் இப்படி மூன்று கருத்துக்களையும் சொல்வோருக்கு மத்தியில் இதிலே எது நியாயமானது எது சரியானது என்றது என்பதை ஆய்வு செய்திருக்கின்றார் இவர் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார் என்னவென்றால் நேரடியாக ஜனநாயகம் என்ற ஒன்றை பற்றி பேசுவதற்கு இது நபியுடைய காலத்தில் இருந்த ஒன்று அல்ல ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம் இருநூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அரசியல் கொள்கைதான் இந்த ஜனநாயகம் அப்படியானால் நபியின் காலத்துக்கு பிறகு வந்த இந்த விடயம் எந்த வகைக்குள் அடங்கும் என்பதை தெளிவாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இப்போது இதுலே சவுதி அரேபியா என்பது முக்கியமானது என்பது எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் முஸ்லிம்கள் அனைவருடைய முதல் மசித் அந்த பூமியிலே இருக்கின்றது உலகின் மைய புள்ளியாக விளங்குகின்ற அந்த இடத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அவர்கள் பிறந்த பூமி இன்றும் கூட வெறும் உலமாக்கலின் ஒன்றியம் என்ற ஒன்று அங்கே காணப்படுகின்றது விரும்பியோ விரும்பாமலோ உலகத்திலே அதிலே ஒரு அவர்களுடைய விடயம் கவனிக்கப்படுகின்றது அந்த வகையிலே இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த ஜனநாயகத்திலே ஈடுபடுவது என்பது சுருக்கமாக சொல்லுவது என்றார் பெயரளவில் இஸ்லாமிய ஆட்சி குரான் ஹதீஸ் என்று இருப்பது எங்களுக்கு தெரியும் அல்லாத நாடுகளும் இருக்கின்றனவேரான் என்று இல்லாமல் கொண்டு ஆட்சி செய்கின்றோம் என்று சொல்லுகின்ற நிலை இல்லாத நாடுகளே அந்த கட்சிகளோடு சேர்ந்து அவற்றிலே வாக்காளராக அதாவது வாக்கு கேட்கக்கூடியவராக பிரதிநிதியாக இருப்பதோ அல்லது அவர்களை ஆட்சி செய்வதற்கு தேர்வு செய்வதோ அறமானது என்ற பத்துவாவை வழங்குகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களை பொறுத்தவரையிலே எமது சமூகத்தில் முஸ்லிம் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த நிலையிலிருந்து தீர்ப்பு வழங்குகின்றார்கள் இந்த ஆட்சி செய்யும் சபைகளிலே ஒருவர் நுழைகின்றார் என்றால் அவ்வா இறக்கியதை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் நுழைகின்றார்கள் என்றால் அதற்கு மட்டும் அனுமதி இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை உண்மையில் இதனை சரியாக நாம் புரிந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு என ஒரு தன்மை இருக்கின்றது ஒரு வடிவம் அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு கடமை இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களையும் புரிந்து கொண்டால்தான் ஜனநாயகத்திற்கும் ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கும் இருக்க வேண்டிய உறவு என்ன எந்த உறவை வைத்துக் கொள்ளலாம் எந்த உறவை வைக்கக் கூடாது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் முழு உலகத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியாக ஜமாத்துல் முஸ்லிமீடைய நிலைப்பாடு நீங்கள் நினைத்துவிடக் கூடாது இன்றைய காலத்தில் உள்ள முஸ்லிமீனை மட்டும் பேசுகின்றேன் என்று நினைத்துவிடக்கூடாது இறுதி நபியாக அனுப்பப்பட்டு மருமை நாள் வரைக்கும் வழிகாட்டக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட நபி அலைஹி சலாத்துலாம் அவர்கள் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பை ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு என்ன வழிகாட்டல் கொடுக்கப்பட்டது என்பதை ஆறாவது மூணாவது வர்ணத்தில் அல்லாஹ் சொல்லிக் நபியை நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக எனது ரப் என்னை நேரான பாதையில் செலுத்திவிட்டான் நிற்கக்கூடிய வளைவுகளோ எந்த சுழிவுகளோ கிடையாது மில்லத்த இப்ராஹிம் இப்ராஹிம் அலையு சலாத்து அசலாம் அவர்களுடைய கொள்கை நபி அவர்களுடைய அது படைத்தவனால் வழிகாட்டப்பட்ட ஒரு நேரான பாதை அதே நேரத்தில் நபி அவர்கள்தான் அந்த பாதையை துவங்கினார்களா என்று கேட்டால் இல்லை ஆயிரக்கணக்கான வர்க்கங்களுக்கு முன்னர் அதே பாதையிலே ஒருவர் நடந்து சென்றிருக்கின்றார் இப்ராஹிம் அலைசாத் இஸ்லாம் அவர் அவர்களுடைய நிலைப்பாடும் அவர்களுடைய கொள்கையும் அதுவாகத்தான் இருந்திருக்கின்றது மற்றொரு வசனத்திலே இப்ராஹிம் அலேஹ்லாத்து அஸ்லாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்ல சொல்லுகின்றான் பதினாறாவது அத்தியாயத்தின் நூத்தி முதல் வரக்கூடிய நூத்தி வர வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்ராஹிம் அலைஹி அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் மனித இனத்திற்கு ஒரு முன்னோடி வழிகாட்டி பாணித்தன் இல்ல அவர்கள் முற்றிலும் படைத்தவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் எந்த ஒரு விடயத்திலும் படைத்தவனின் சட்டத்தின் பால் மீளக்கூடியவர்களாக சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள் வலம் இயக்கும் இனல் முஷ்ருகின் படைத்தவனுக்கு இணையாக படைத்தவருடைய பண்புகளை வேறு ஒருவருக்கு கொடுக்கக்கூடியவராக இப்ராஹிம் இருக்கவில்லை இப்ராஹிமுடைய வழிமுறையில் தான் முகமது அலி சாத்துலாம் அவர்களும் நின்றிருக்கின்றார்கள் அல்லாவுடைய அறுப்பொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் எனவே அவரை அல்லாஹ் தேர்வு செய்து நேரான வழி வழியின்பால் அவர்களை வழிகாட்டி நேரான வழியிலே செலுத்தினான் மேலும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் நபியுடைய சரிதை எங்களே அனைவருக்கும் தெரியும் தனியொரு மனிதராக அல்லது பிற்பட்ட காலங்களிலே ஒரு சில விரல்வி விரல்வி என்னக்கூடிய முஸ்லிம் சோழர்கள் அவர்கள் உலக பார்வையில் தோல்வி அடைந்த ஒரு மனிதர் அல்லாவுடைய சட்டங்களை எதிர்க்கின்றவர்கள் இப்ராஹிம் அலைஸ்லாத்துலாம் அவர்களை ஒரு நெருப்பு குண்டத்திலேயே தூக்கி போட்டு விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் அவரை நாம் தேர்வு செய்து அவர்களுக்கு நேர்வடியை காட்டி அந்த நேர்வழியிலே செல்ல வைத்தோம் அவருக்கு உலகிலே நாம் நலவை வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நெருப்பு குழியிலே போட்டு எரிக்கப்படுகின்றார்கள் நலவை வழங்கினோம் என்று சொல்லுகின்றார் இன்னும் ஒரு வாழ்க்கையின் பக்கத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் எவ்வளவோ காலம் குழந்தை இல்லாமல் கிடைத்த குழந்தையை அன்பு மனைவியை மனித சஞ்சாரமுமே இல்லாத ஒரு பாலைவளத்திலே விட்டு திரும்பியும் பார்க்காமல் வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அழைத்து விடுகின்றான் அவர்கள் வளர்ந்து திருமணம் முடிக்கும் வரைக்கும் அவர்களை சந்திக்கச் செல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகின்றான் உலகிலே அவருக்கு நலவை கொடுத்தோம் என்ன தலைப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இஸ்லாமிய சமூகத்தின் தன்மை என்ன அதற்கான விடயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இப்ராஹிம் அலைஹி சலாத்து அஸ்லாம் அவர்களுடைய கொள்கையில் தான் எங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட முகமது அலேஹிஸ்லாத்து அஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கின்றார் அந்த கொள்கையை வைத்துத்தான் ஜமாஅத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த இப்ராஹிம் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லா விபரிக்கின்றான் அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் அல்லாவுக்கு இணை வைக்கவில்லை ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹின்பால் தாயக்கூடியவர்களா இருந்தார்கள் அவர்களுக்கு உலகிலே நாம் நடவை வழங்கினோம் என்று சொல்லுகின்ற அந்த நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் தான் சொல்லுகின்ற அந்த சத்திய நிலைப்பாட்டை முற்றிலும் எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகத்தை எதிர்கொண்டார்கள் அந்த சமூகத்திலிருந்து ஒதுங்க வேண்டிய நிலைக்கு இன்னும் ஒரு அல் குரான் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் சமூகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து விட்டார்கள் சமூகத்திலிருந்து தூரமாகி விட்டார்கள் ஏனென்றால் சிறு செய்வதிலே உங்களோடு நாம் இணைய முடியாது இன்னா முறாவு மின்கும் உங்களை விட்டும் நாங்கள் நீங்கியவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நபியவர்கள் அல்லாஹால் நேர் வழி காட்டப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உலகத்திலே நலவு கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றான் மறுமையிலும் அவர் நல்லடியாரில் இருப்பார் என்று அவ்வா சொல்லுகின்றான் இவ்வளவையும் சொல்லிவிட்டு அவ்வா சொல்லுகின்றான் நபியை பார்த்து அணித்த இப்ராஹிமஹ் உங்களுக்கு நாம் வங்கி அந்த இப்ராஹிம் நபி அலை சலாத்து அவர்களுடைய வழிமுறை அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் முற்றிலும் அவ்வாவின் பால் சாய்ந்தவர்கள் இருந்தே பிரிந்து செல்வதாக இருந்தாலும் அவர்கள் சிறுத்து செய்து சமூகத்தோடு ஒன்று செல்லவில்லை சமூகத்தோடு இணைந்து செல்லவில்லை சமூகத்தில் தாங்கொண்டு இணை வைக்க முடியாது இணை வைப்பதென்றால் உங்களை விட்டு பிரிந்து விடுகின்றோம் என்று மிக தெளிவாக சொன்ன நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு நாம் வகிக்கினோம் என்று அல்லுகின்றான் அவுக்கு இணை வைப்பதன் ஒரு பகுதிதான் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவுக்கு மட்டுமரியது என்பதை அல்லாவுடைய வார்த்தையில் பார்த்தோம் எனவே இந்த பூமியிலே அல்லாஹ் ஒருவர் மாறி ஒருவருக்கு பூமியின் பிரதிநிதிகளாக உங்களை ஆக்குகின்றோம் உங்களிலே சிலரை சிலரை விட அந்தஸ்தால் நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் எதற்காக எக்கும் உங்களுக்கு அங்கா எதனை தந்திருக்கின்றானோ அதிலே உங்களை சோதிப்பதற்காகத்தான் ஒவ்வொருவருக்கும் கூடிய அந்தஸ்து கிடைக்கின்றது அன்றி வேறு நோக்கம் அல்ல ஒருவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒருவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒருவருக்கு அதிகமான பிள்ளை செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒருவரை பாதுகாக்கின்ற தன்னுடைய குடும்ப பின்னணி இருக்கலாம் எதுவாக இருந்தால் சிலருக்கு சில நனவுகளை கொடுத்திருக்கின்றோம் அதிலே உங்களை சோதிப்பதற்காக அதிலே ஒன்றுதான் பூமியிலே அவ்வா அதிகாரத்தை கொடுக்கின்றான் என்றால் ஆட்சியை கொடுக்கின்றான் என்றால் இன்னும் ஒரு வருஷத்திலும் மிக தெளிவாக விசுவாசிகளுக்கு விசேடமாக சொல்லுகின்றான் உங்களுக்கு அந்த அதிகாரம் வந்தால் கூட உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான் பொதுவான ஒரு விதியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் நானும் எனது தோழர்களும் நிச்சயமான இறுதியிலே மிகைப்போம் என்று எழுதியிருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே ஒரு இஸ்லாமிய சமூகம் அல்லாவுடைய சட்டத்திற்கு முரணாக செல்லுகின்றது என்றார் யாராக இருந்தாலும் அந்த சமூகத்தோடு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான் அவ்வாறு உடைய சட்டங்களை மீறி செல்லக்கூடியவர்கள் அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி மனைவியர் குடும்பமாக இருந்தாலும் சரி இவர்களிலே யாராக இருந்தாலும் அல்லாவுடைய சட்டத்திற்கு முரணாக எப்போது செல்கின்றார்களோ அந்த நேரத்தில் அவர்களை விரும்பக்கூடியவர்களாக ஒரு விசுவாசி இருக்க மாட்டான் அல்லாவுடைய இப்ராஹிம் அலேஹி அவர்களுக்கு எந்த வழிகாட்டல் கிடைத்ததோ அந்த கொள்கையிலே நடந்த முகமது அலஹி அவர்களுக்கு என்ன வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த வழிகாட்டலுக்கு முரணாக செல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவ்வாறு அல்லாருடைய வரம்பை மீறி செல்லும்போது அதிலே கூட்டு சேரக்கூடியவர்களாக உண்மையான ஒரு விசுவாசம் இருக்க மாட்டான் அல்லாவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்ளக்கூடியவன் இருக்க மாட்டான் இந்த உறுதியான தன்மை யாருக்கு இருக்கின்றதோ அல்லாவுக்கும் தூதருக்கும் முரணான விடயத்தில் யார் சென்றாலும் அவர்களோடு இணைந்து செல்வதில்லை அவர்களோடு அவர்களோடு சேர்ந்திருப்பதில்லை இப்ராஹிம் அலை சாத்துஸ்லாம் அவர்கள் எப்படி பிரிந்து நின்றார்களோ இதே போன்று பிரிந்து நிற்போம் என்ற உறுதியான தன்மை யாரிடம் இருக்கின்றதோ இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை விதியாக்கி வைத்திருக்கின்றார் அதே போன்று தன்னுடைய ரூகு என்ற ஒன்றை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்தி வைத்திருப்பதாகவும் சொல்லுகின்றான் ஆறுதல் ஓடக்கூடிய சூழத்திலே அவர்களை நிலையாக நுழைவிப்போம் என்று சொல்லுகின்றான் அவர்களைக் கொண்டு தான் திருப்தி உற்றதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் உடாய்க்கும் அவர்கள் அல்லாஹுடைய கட்சியினர் அவர்கள் அல்லாவுடைய கட்சியினர் எனவே முஸ்லிம் சமூகம் என்பது அல்லாஹுடைய கட்சி அலா இன்னி முப்லிஹூம் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கட்சி தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபதாவது வருஷம் முதல் இருபத்தி இரண்டாவது வரைக்கும் உள்ள வசனங்கள் அப்படியானால் இஸ்லாமிய சமூகம் என்பது இங்கிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமிய சமூகத்தின் தன்மை தேர்தல் வரும்போது கட்சியாக பரிணமிப்பது முஸ்லிம் சமூகம் அல்ல முஸ்லிம்களும் அப்படி இருக்க மாட்டார்கள் எப்போது இஸ்லாம் என்ற கொள்கையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளுகின்றானோ இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சமூகமாக ஜமாத்துள் முஸ்லிமீனாக இருப்பார்கள் ஒரு தலைமத்துவத்தின் கீழே கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் எனவே முஸ்லிம் சமூகமே ஒரு கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாமிய சமூகத்தின் அடிப்படை தன்மை இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு கொள்கை இருக்கும் ஒரு தலைவர் இருப்பார் எந்த வினாடியிலே அவர் இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றாரோ அன்று முதல் மரணிக்கும் வரைக்கும் அவர் இஸ்லாமிய அல்லாஹுடைய கட்சியின் ஒரு அங்கத்துவராக இருப்பார் வேறு ஒரு கட்சி அவருக்கு அவசியமும் கிடையாது அதற்கு இஸ்லாம் அவருக்கு அனுமதிப்பதும் இல்லை இஸ்லாத்தின் இயற்கை தன்மை இஸ்லாமிய சமூகத்தின் தன்மை இது இப்ராஹிம் நபி உட்பட எங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட முகமது அலி அவர்கள் அவர்கள் நடந்து சென்ற பாதை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அம்சம் இந்த அல்லாவுடைய கட்சியினரின் கடமை என்ன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டால் ஜனநாயகத்தோடு உள்ள உறவு எத்தகைய உறவை நாம் வைக்க முடியும் எத்தகைய உறவை வைக்க முடியாது என்பதை புரிந்து முடியும் எத்தகைய உறவு எமக்கு அவசியமானது அவசியமற்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய சமூகம் என்பது அல்லாவுடைய கட்சி அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லா ஈமானை விதித்திருக்கின்றான் அவர்களை பொருந்திக் கொள்ளுகின்றான் அவர்கள் எந்த ஒரு துறையிலும் குறிப்பாக சட்டம் இயற்றும் துறையிலும் அவுக்கு யாரையும் இணையாக்க மாட்டார்கள் இது இஸ்லாமிய சமூகத்தின் தன்மை இப்போது அவர்களுடைய கடமை என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்பதென்றால் நபி அலஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் எம்மை போன்று இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனின் அடிப்படை முதல் எட்டை எடுத்து வைக்கும் போது தனி மனிதனாக சமூகத்திலே வருகின்றார்கள் ஒரு சில சகாபாக்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஐந்து முஸ்லிம்கள் அந்த நேரத்திலே இருந்தோம் என்று நபி அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்ந்ததை விட கூடுதலான காலம் இஸ்லாம் அல்லாத ஆட்சியின் கீழ் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாத முதல் எட்டு முதல் அடியை வைக்கின்ற நேரமே அவர்கள் எஃபாமத்து எச்சுமிக்க கொள்கை நிலையான கொள்கைலாத கொள்கை சமரசம் செய்யாத கொள்கை இப்ராஹிம் நபியுடைய கையில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய ஆரம்பித்தார்கள் அவ்வா சொல்லுகின்றான் அகிமுத்தீன் நிலைநாட்டுங்கள் அதிலே பிரிந்து விடாதீர்கள் முன்னால் உள்ள வசனங்களிலே நாம் பார்த்தோம் உம்மத் என்பது அல்லாவுடைய கட்சி நபியுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அவர்கள் ஒன்றுபட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விடாது அதே போன்று அல்லாஹ் அந்த மத்தாவிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் கபீரா இந்த சத்தியத்திற்கு அப்பாற்பட்ட ஜாயிட சமூகம் அவர்கள் என்ன சட்டத்தின் கீழ் வாழ்ந்தாலும் சரி என்ன நம்பிக்கைகளில் அவர்கள் இருந்தாலும் சரி அல்லாவுடைய வேதத்தை கொண்டு ஒரு பெரும் போராட்டம் ஒரு கொள்கை போராட்டம் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான் எனவே இஸ்லாமிய சமூகம் என்பது வாழ்நாள் முழுக்க அதிலுள்ள ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய கட்சியிலே அவன் அங்கத்துவனாக இருக்கின்றான் அல்லாவுடைய கட்சியிலே இணைந்திருக்கின்றான் அந்த கட்சியினருடைய கடமை என்னவென்றால் வீணை நிலைநாட்ட வேண்டும் பிரிவுகளுக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் அல்லாவுடைய வேதத்தை கையில் எடுக்க வேண்டும் அது குரான் அசுண்ணா இந்த இரண்டையும் எடுத்து மிக தெளிவாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு கொள்கை போராட்டம் செய்ய வேண்டும் இணை வைக்கும் கட்சிகளிலே தன்னை இணைத்து அதிலுள்ள சொற்ப இலாபங்களின் பின்னால் அலைவர் என்பது இஸ்லாமிய சமூகத்தின் தன்மையும் அல்ல இஸ்லாமிய சமூகம் ஜனநாயகம் உட்பட அந்நிய ஆட்சியின் கீழ் இஸ்லாமிய சமூகம் செய்கின்ற விடயமும் அல்ல ஒரு முஸ்லிம் செய்கின்ற விடயமும் ஒரு முஸ்லிமுக்கு கடமை அல்லா கட்டளையிடுகின்றான் அவர்களோடு ஒரு பெரும் போராட்டம் செய்யுங்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள் மனித அறிவித்து அப்பால் அவர்களிடம் எந்த உண்மையும் கிடையாது படைத்தவனிடம் ஒரு நேரான ஒரு எழுச்சி குறைகளற்ற அனைத்து அனைத்துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு கொள்கையை கையிலே வைத்துக்கொண்டு மனித சமூகத்திற்கு சாதாரண இந்த அரசியல் விடையத்தில் கூட தெளிவான ஒரு விமோசனத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கொள்கையை அறியாத ஒரு கட்சியிலே இணைவது என்பது ஒரு முஸ்லிம் உடைய நிலைப்பாடு அல்ல ஒரு முஸ்லிம் உடைய கடமை அல்லாஹ் தனக்கு தந்த நேர்வாடி இந்த நேர்வழியை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் ஜனநாயகத்திலே சில நடவுகள் இருப்பதாக சொல்லும் ஜனநாயகத்தின் தன்மைகளிலே ஒன்று தன்னுடைய கொள்கை எதுவாக இருந்தால் அதனை பகிரங்கமாக தெளிவாக அதனை பேசலாம் அதனை எழுதலாம் அதனை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம் எனவே இஸ்லாமிய சமூகத்தின் தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தின் கடமையும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தின் கடமை அல்லாவுடைய வேதத்தை கையில் எடுத்து அதனை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் கலிமா சொல்லி ஜாகிலியத்தில் இருக்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி களிமாவே தெரியாமல் ஜாகிலியத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி மதங்கள் என்ற பெயரிலே பிரிந்திருக்கக்கூடிய பல மதங்களாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகள் என்று பல்வேறு பிரிவுகளாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை அதனை ஏற்ற முஸ்லிம்களிடம் அந்த கொள்கை இருக்க வேண்டும் அந்த கொள்கையிலே நேரான எழுச்சி அந்த கொள்கை சாதாரண ஜனநாயகம் போன்ற அரசியலை மட்டும் பேசுகின்ற அதற்கு கூட ஒரு முழுமையான தீர்வு வழங்க முடியாத அரசியல் முறை இது போன்றதல்ல இஸ்லாம் என்பது எனவே ஒரு இஸ்லாமிய சமூகம் அல்லாவுடைய கட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது தன்னுடைய கடமையாகிய அல்லாவுடைய தீனை நிலைநாட்டி ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் சதா நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடை செய்ய வேண்டும் இது இஸ்லாமிய சமூகத்தின் குறிப்பாக இறுதி நபியாகிய முகமது அலிஹி சலாத்து அஸ்லாம் உம்மத்தின் விசேட தன்மை உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த காலங்களிலே ஒவ்வொரு நபியும் மரணிக்கும் போது மீண்டும் ஒரு நபி உடனே வந்து ஆனால் எங்களுடைய சமூகத்தில் முகமது அலையு சலாத்து வசலாம் அவர்கள் மரணித்ததன் பிறகு நபி கிடையாது எனவே அவ்வாறு என்ன சொல்லுகின்றான் தெரியுமா குந்தும் மனித சமூகத்தில் தோன்றிய தலைமுறைகளிலேயே நீங்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்ன காரணம் தமுருபின் நன்மையே ஏவுகின்றீர்கள் ஒத்தூன்கள் தீமைகளை தடுக்கின்றீர்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியானால் கடந்த சமூகங்களிலே நபிமார்கள் செய்த செயல்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது இப்போது நபிமார்கள் கிடையாது அது இறுதி நபி நபி முகமது அலை சலாத்து உம்மத்தினராகிய ஜமாஅத்துல் முஸ்லிமின் மீதில் சுமத்தப்படும் ஜமாஅத்துள் முஸ்லிமீன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாமை விசுவாசம் கொண்டிருப்பது போன்று நன்மையை ஏவி தீமையை தடை செய்ய வேண்டும் தங்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அறிவு பொப்பிசம் எதிர்த்து மிக்க ஒரு வழிமுறை அரசியலுக்கும் சேர்த்து வழிகாட்டக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை இஸ்லாம் என்ற அந்த கொள்கையை அனைவருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதனை சொல்லி வெளியான கொள்கையிலிருந்து மக்களை தூரப்படுத்தி படைத்தவனுடைய கொள்கையிலே அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் முஸ்லிம் சமூகத்தின் நிலைப்பாட்டை புரிந்து முஸ்லிம் சமூகத்துடைய கடமையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே சுருக்கமான இந்த நேரத்திலே ஜனநாயகம் இதிலே ஒருவர் தன்னை வேட்பாளராக ஆக்கிக் இருந்தாலும் சரி அல்லது வேட்பாளரான ஒருவருக்கு வாக்களிப்பதாக இருந்தாலும் சரி ஜனநாயகம் என்பது அடிப்படையிலேயே அதன் முக்கியமான மூன்று தன்மைகளில் இஸ்லாத்தோடு நேர் முரண்படுகின்றது எனவே அல்லாவுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹுக்கு மட்டும்தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட நிலையிலே மனிதர்களால் தேர்வு செய்யப்பட்ட சபையினருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து ஜனநாயகம் ஒருபோதும் இஸ்லாத்திற்கு உடன்பட்டு வராது அதே போன்று கருத்துக்கள் தோன்றும்போது சர்ச்சைகளிலே தீர்வு எடுப்பதற்கு பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற ஜனநாயகம் அல்லாவுடைய சட்டத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் கட்டுப்பட வேண்டிய உங்களுடைய தலைவர் அந்த தலைவரில் கூட நீங்கள் முரண்பாடுகளை பிழைகளை கண்டால் அதன் இறுதி முடிவை எடுப்பதற்கு அல்லாவிடமும் தூதரிடம் செல்லுங்கள் அதுக்கு தகுதியானவர்கள் அும் அுவால் வழிகாட்டப்பட்ட தூதரும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது எனவே அந்த விடயத்திலும் நேர் முரண்படுகின்றது ஜனநாயகம் மூன்றாவது அம்சம் இந்த ஜனநாயகத்தின் மூன்றாவது அம்சம் இது இந்த ஜனநாயகம் தூண்டக்கூடிய ஜனநாயகம் வளர்க்கக்கூடிய கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பல தலைமைத்துவம் இஸ்லாம் சொல்லுகின்றது இஸ்லாமிய சமூகத்தின் தன்மையே ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு இறுதி வரைக்கும் அதிலே நிறைத்திருப்பது பிளவுகளுக்கான அதாவது காரணங்கள் ஏற்பட்டால் கூட அந்த காரணத்திலும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் விரிந்து மற்றொரு கட்சியை உருவாக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது அடிப்படையிலே முரண்படுகின்ற இந்த ஜனநாயகம் அப்பை வைக்கின்ற ஒரு அம்சமாக காணப்படுகின்றது ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் தன்மை கடமை இரண்டையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் முஸ்லிமாக இருக்கின்ற ஒருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமின் முஸ்லிம்களின் கூட்டமைப்பு அதன் தலைமைத்துவம் என்ற சமூக கட்டமைப்பு இதிலே இருந்து கொண்டு ஜனநாயகம் என்ற ஒன்று அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாவுடைய சட்டத்தோடு முரண்படுகின்ற அந்த கொள்கையை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் கொள்கையாக அங்கீகரிக்க முடியாது அதனை சரி காண முடியாது இருநூறு வருடங்களுக்கு முன்னர் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலுக்கு மட்டுமான இந்த வழிமுறை ஏற்கனவே தன்னிடம் இருக்கின்ற இஸ்லாம் என்ற முழுமையான வழிமுறைக்கு முரணான ஒன்றாக இருக்கின்றது அதே நேரத்திலே அதனை விட சிறந்த ஒரு அரசியல் வழிமுறை ஆயிரம் ஆயிரம் காலங்களாக தன்னிடம் இப்படியான ஒரு முறைமைக்கு என்ன அவசியம் இருக்கின்றது என்று சிந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களையும் நாம் புரிந்து பிறகு இந்த ஜனநாயகத்தின் அதாவது ஜனநாயக தேர்தல் அல்லது அதிலே வேட்பாளராக நிற்பது அல்லது சட்டம் அதிகாரத்தை தமக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற அதன் ஒரு அங்கத்துவனாக அங்கத்துவனாக இருப்பது கொள்கையோடு இஸ்லாமிய சமூகம் எப்படியான உறவுகளை வைக்கலாம் என்று பார்த்தால் அவற்றிலே ஈடுபடுவதை ஒரு சாரார் கடமையாக்கின்ற நிலையில் ஒரு சாரார் ஆகமானது என்று சொல்லியிருக்கின்ற நிலையிலே ஒரு சார அதனை சுரு கொள்கை என்ற ரீதியிலே நாம் பார்க்கும் போது ஜனநாயகத்திலே சில நலவுகள் இருக்கின்றன சில கெடுவிகள் இருக்கின்றன கெடுவியையும் நலவையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் மதுபானத்திலே எப்படி அவ்வளோ நலவுகளும் இருக்கின்றன அதனுடைய தீமைகள் அதிகம் எனவே தகர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த மதுபானத்தை அராமாக்கிவிட்டான் சூதாட்டத்தை அராமாக்கிவிட்டான் தனித்தனியான இரண்டு செயல்கள் இங்கு ஜனநாயகம் என்று பார்க்கும் போது கொள்கை ரீதியாக ஜனநாயகம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை மக்கள் கையிலே எடுக்கின்றார்கள் கருத்து முரண்பாடு என்று வருகின்ற போது சரிபிளை என்று வருகின்ற போது அதிகமானவர்களை பார்க்கின்றார்கள் இவை கொள்கை ரீதியிலே இஸ்லாத்தால் அங்கீகரிக்க முடியுமா என்று பார்த்தால் யாராவது ஒரு மனிதன் இதனை கண்டு செயல்பட்டால் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அவன் முஷ்ரிக் ஆகிவிடுகிறான் ஷிர்க் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லாவுக்கு மட்டுமுறிய அதிகாரங்கள் பண்புகள் இவைகளிலே வேறு யாருக்காவது அந்த தன்மை இருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டார் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துக்களை வேறு ஒருவருக்கு செலுத்தினார் இது சீர்க்கம் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவுக்குரியது என்று அல்லா மிக தெளிவாக சொல்லுகின்றான் சட்டம் இயற்றும் அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த குழுவினருக்குரியது என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை கொள்கை ரீதியாக ஒருவன் சரி கண்டால் அல்லது அந்த ஜனநாயக ஆட்சியை செய்கின்ற ஏதேனும் ஒரு கட்சியிலே தன்னை அங்கத்துவன ஆக்கிக் கொண்டால் அல்லது அவர்கள் சட்டம் இயற்றி கொடுக்கின்ற சட்டங்களை அதனை ஏற்று அவனை பின்பற்றுகின்றான் என்றால் அவன் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து அவன் வெளியேறி விடுவான் அவன் இஸ்லாமிய கட்சி அதாவது அல்லாவுடைய கட்சியிலே இருக்கின்ற ஒருவன் ஜனநாயகத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்தில் உள்ள இரண்டு கட்சிகள் இருக்கின்றது என்றால் ஒரு கட்சியிலே இருக்கின்றவர் மற்றொரு கட்சியிலே சேர்ந்து விட்டார் என்றால் அவர் இந்த கட்சியிலே இருக்க முடியாது ஜனநாயகம் ஏற்றுக்கொள்கின்ற உண்மை நான் முன்னால் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் இஸ்லாத்தின் இயற்கை தன்மை இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய கட்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் அதன் தலைமைத்துவத்திற்கு அவன் உடன்படிக்கை செய்கின்றான் அல்லாஹுடைய கட்சியோடு கொள்கையோடு முரண்படக்கூடிய கொள்கை அதனை செய்யக்கூடியவர்கள் நான் மேலே குரான் வசனங்களிலே சொல்லி காட்டினேன் இதுபோன்று நிறைய வசனங்கள் இருக்கின்றன நேரம் இடம் கொடுக்காது அல்லாவுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய ஒருவன் அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஜனநாயக முறைப்படி அதிகாரம் மக்களுக்குரியது என்ற கொள்கையின் அடிப்படையிலே அங்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிலே அங்கத்துவர்களை இணைத்து அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கின்ற போட்டி போட்டியிலே யார் ஈடுபட்டிருக்கின்றானோ அந்த போட்டியாளனாக ஒருவன் நின்றாலும் சரி அவ்வாறு போட்டியிடக்கூடிய தேர்வு செய்கின்ற ஒருவனாக இருந்தாலும் சரி தெளிவான ஒரு சிர்க்காகும் அவ்வாங்குடைய கட்சிக்கு எதிரான ஒரு போராட்டத்திலே இணைகின்ற தன்மையாகும் அவ்வாங்குடைய கட்சியில் இருக்கின்ற ஒருவர் அதிலே இணைய முடியாது இது முக்கியமான ஒரு அம்சம் ஜனநாயகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவடைவது மேலே ஒரு பத்துவாவை சுட்டிக்காட்டினோம் சவுதி அரேபியாவின் உயர் உலமாக்களின் ஒன்றியத்தின் கடந்த காலத்திலே தலைவராக இருந்தவரும் இன்னும் சிலரும் சேர்ந்து கொடுத்த பத்துவா அல்லாவுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிக்காத எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அதிலே அதாவது வாக்கு கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் கட்சிகள் அமைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படியானவற்றிலே இணைவது ஹராம் என்ற உண்மையை சொல்லியிருக்கின்றார் அதிலே இணைய முடியாது அதே நேரத்தில் அல்லாவுடைய சட்டம் அல்லாத ஒன்றை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் அந்த உரிமை இருக்கின்றது ஆட்சி செய்கின்றோம் என்று கூறக்கூடியவர்களே அது கொபுரிலே இட்டுச் சென்றுவிடும் என்ற உண்மையையும் தெளிவுபடுத்துகின்றார் அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இஸ்லாமிய சமூகத்தின் அடிப்படை தன்மை என்ற ஒன்றை ஒன்றை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன் இஸ்லாமிய சமூகத்தின் அனைத்தான் ஜமாத்துள் முஸ்லிமீன் என்று கூறப்படும் இஸ்லாமிய சமூகம் தலைமைத்துவம் இல்லாமல் இருக்க முடியாது இது சொல்லுகின்ற உண்மை இதற்கு மேலால் யாராவது அறிஞர் சொல்லியிருக்கின்றாரா என்று கேட்டால் பல அறிஞர்களும் பல்வேறு இடங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள் இமாம் தெளிவாக சொல்லுகின்றார் சமூகத்துக்கு ஒரு தலைமைத்துவம் என்பது வாஜிவாகும் இதிலே இஜிமா காணப்படுகின்றது என்று எழுதி வைத்திருக்கின்றார் எங்களுக்கு குரான் ஹதீஸே போதுமானது குரான் ஹதீஸிலே தெளிவாக இருக்கின்றது இஸ்லாமிய சமூகத்தின் தன்மை அதனைத்தான் ஜமாத்து இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களின் ஒன்றியம் ஒன்றியத்திலே இணைந்து கொள்ளும்படி மட்டும் சொல்லவில்லை அதனால் தலைமைத்துவத்தோடு இணைந்து கொள் என்று தலைமைத்துவம் நிச்சயமாக இருக்கும் என்று இயற்கை தன்மையை தெளிவுபடுத்தினார்தான் அவர்களுடைய கடமை அம்மாவுடைய வேதத்தை கையில் எடுத்து வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் மக்களுக்கு வழிகாட்டவில்லை அதில் ஒரு துறையாகிய அரசியல் துறை அரசியலிலே ஒரு வழிகாட்டல் தான் ஜனநாயகம் என்ற வழிகாட்டல் இருநூறு வடங்களுக்கு முந்தி தோன்றியது ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த ஜனநாயகம் தேவையா என்று கேட்டால் ஒருபோதும் அவசியம் கிடையாது இதனை விட சிறந்த நியாயமான அறிவுபூர்வமான மனித வளர்ச்சிக்கு வழிகாட்டியான அரசியல் வழிமுறைகள் இஸ்லாமத்திலே காணப்படுகின்றன இந்த இயற்கை தன்மையை கொண்ட ஜனநாயகத்திலே சில நல்ல தன்மைகள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டோம் அதில் ஒன்றுதான் எந்த ஒரு கொள்கையையும் நாம் பிரச்சாரம் செய்யலாம் அதன் அடிப்படையிலே இஸ்லாமிய சமூகம் ஜனநாயகத்துடனான தொடர்பை அவர்களுக்கு அல்லாவுடைய இந்த செய்தியை எட்டி வைக்கின்ற அதற்கு எந்த அளவு இடம் கொடுக்கின்றதோ அதனை எந்த அளவு அங்கீகரிக்கின்றதோ அந்த அளவிற்கு ஜனநாயகத்தை பயன்படுத்த தவிர அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கின்ற அவர்களுடைய கட்டமைப்போ அதில் ஒருவராகவோ அல்லது அவர்களை தேர்வு செய்கின்ற அல்லாவோடு போட்டி போடுகின்ற ஒரு நபரை அவரை அங்கீகரிக்கின்ற அதை செய்கின்ற முறையோ ஒரு முஸ்லிமுக்கோ இஸ்லாமிய சமூகத்திற்கோ உரிமை கிடையாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு குரான் வசனத்தினோடு சொல்லுகின்றேன் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினாறு பதினேழாவது அவர்களும் ஒரு ஜமாத்துல் முஸ்லிமினோடு முஸ்லிம்களுடைய கூட்டமைப்போடு மிகப்பெரிய சோதனைகளுக்கு மத்தியிலே கோட்டையிலே வாழ்ந்திருந்த அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்தது கொள்கையை விற்று இந்த நியாயம் சொல்வது போன்று சலுகைகளையும் உரிமைகளையும் பெறுவதற்காக சிறுத்தை செய்கின்றோம் சலுகைகளையும் உரிமைகளையும் பெறுவதற்காக அல்லாவுடைய அதிகாரத்தை கையெடுத்தவர்களோடு சேர்ந்து கொள்கின்றோம் சலுகைகளையும் உரிமைகளில் பெற்றுக் அல்லாஹோடு போட்டி போடுகின்றவர்களை தேர்வு செய்கின்றோம் ஆச்சரியமாக இருக்கின்றது அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இஸ்லாம் பேசுகின்றவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவின் அருளை கொண்டு ஒவ்வொரு துறையிலும் தீர்த்தமாக செய்து நெருவழியை தேடி பெற்று தாமும் பின்பற்றி ஏனையவர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்கின்றோமே அதே இந்த அரசியல் துறையிலே எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் அலமது இல்லா தாண்டி எமது சமூகத்தில் உள்ள நான் மேலே குறிப்பிட்டேன் வாழக்கூடிய அறிஞர் ஒரு குறிப்பிட்ட சாராலை சாராமல் இதனை கடமை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆகுமானது என்று சொல்லக்கூடியவர்கள் கிருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் அனைத்து முக்கியமான அறிஞர்களிடமும் நெருங்கி அவர்களே அதிகமானவரை நேரடியாக சந்தித்து இதன் உண்மை நிலை பற்றி ஆய்வு செய்திருக்கின்றான் நலவுகளும் இருக்கின்றன கெடுதிகள் இருக்கின்றன தனிப்பட்ட அந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அராமாக்கிவிட்டான் வகி இறங்குகின்ற காலத்திற்கு பின்னால் வெறும் இருநூறு வருட வயதை கொண்ட இந்த ஜனநாயகம் அடிப்படையிலே எங்கு அல்லாவுக்கு இணை வைக்கின்ற கொள்கையாக வருகின்றதோ ஒரு முஸ்லிம் அந்த கொள்கையை ஒருபோதும் ஏற்கக்கூடாது அதனை ஏற்கின்றவன் அல்லாவுடைய தன்மையாகிய சட்டம் இயற்றும் அதிகாரம் பிரச்சனைகளின் போது அல்லாவிடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட விடயத்தை அதிக மாணவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பது இப்படியான அடிப்படையிலேயே அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்ற அந்த கொள்கை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது அப்படியான அது என்ன என்று அவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக கேட்பார்கள் பதில் சொல்வதும் எங்களுக்கு கடமை அவங்களா சொல்லுகின்றான் உங்களே ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே நாங்கள் முன் சென்ற முன் சென்றவர்களின் பிரதிநிதிகளாக உங்களுக்கு முன்னர் ஒருவர் ஆண்டு இப்போது நீங்கள் ஆட்சே இருந்தீர்கள் சில காலங்களிலே நீங்கள் மறைந்து விடுவீர்கள் இன்னும் அந்த இடத்திற்கு இப்படி மாறி மாறி உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு அந்தத்துக்கள் இவைகள் சோதனைக்காக தரப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றிலே நாம் எவ்வாறு நடக்கின்றோம் என்பதை சோதிப்பதற்காக அவ்வளா தந்திருக்கின்றான் அரசியலிலே மக்களை நிர்வகிக்கின்ற அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் படைத்தவன் தந்த வழிகாட்டலின் அடிப்படையில் அது நடக்க வேண்டும் ஏனைய துரைகளிலே நியாயமான சட்டங்களை தந்தது போன்று மக்களை ஆட்சி செய்வதிலும் இவ்வாறுதான் அவர்களுக்குரிய நீதம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் நீதமானது இவைகள்தான் ஒரு மனிதனுக்கு அவசியமான உரிமைகள் இவைகள்தான் ஒரு மனிதன் அடைந்து கொள்ளக்கூடிய உரிமையின் எல்லைகள் இவை அனைத்தும் அல்லாஹுவால் மிக தெளிவாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றன இதனை நீங்கள் படிக்க வேண்டும் இதனை செயல்படுத்த வேண்டும் அப்போதுதான் எல்லோரும் வாயிலே சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒரு சுபீட்சமான வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு நீதியான வாழ்க்கை என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது எவர்களாலும் இதனை சாதிக்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் அரசியல் கொள்கை தவறானது அரசியல் கொள்கை தவறானது சரியான அரசியல் கொள்கை இஸ்லாத்தில இருக்கின்றது எமது சமூகம் பரிதாபம் பெரும் பெரும் அறிஞர்கள் உரிமைகளையும் சலுகைகளையும் பெறுவதற்காக கொள்கையை விட்டு மனித சமூகத்திற்கு துறமடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் ஒரு இஸ்லாமிய சமூகம் ஜமா அது என்ன செய்ய வேண்டும் இந்த ஜனநாயகத்திலே அது எடுக்க வேண்டிய பிரயோஜனம் என்ன என்று கேட்டால் நான் சொன்ன குரான் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினாறு பதினேழு என்ன சொல்லுங்க அவர்கள் அன்றைய ஜமாத்து முஸ்லிமீனின் தலைவர் சச்சேனாக ஒரு மனிதனுக்கு அடித்த ஒரு அடியில் அந்த மனிதன் மரளித்து விடுகின்றான் நபிமார்களுக்கு சக்தி அதிகமானது சாதாரணம் எங்களை போன்றவர்கள் அல்ல அந்த வகையிலே மூசா அலைலாம் ஒரு மனிதனுக்கு ஒரு குத்து விடுகின்றார்கள் அவன் இறந்து விடுகின்றான் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது இப்போது தன்னை வளர்த்த கொடுங்கோடன் ஒரு மனிதன் அவனுடைய சாராவிலே ஒருவரை கொன்றதற்காக மூசா நபியை கொலை செய்வதற்கு தேடுகின்றார்கள் இவர்கள் ஓட்டம் எடுத்து விட்டார்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த கடமையை சுமத்துகின்றான் உயிருக்கு பயந்து ஓடுகின்றவர்கள் இருந்தாலும் ஒரு முஸ்லிம் சமூகத்திற்குரிய கடமை விசேடமாக நபிமார்களுடைய கடமை அல்லாவுடைய வீணை அல்லாவுடைய சட்டத்தை எடுத்து சொல்ல வேண்டும் இருந்தாலும் அல்லாவிடம் முறைப்படுகின்றார்கள் யா அ நான் ஏற்கனவே குற்றம் செய்திருக்கின்றேன் என்னை கொலை செய்வார்கள் என்ற பயம் இருக்கின்றது என்று அவன் நீங்கள் செல்லுங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று சொன்னதன் பிரகாரம் இவர்களும் செல்லுகின்றார்கள் அவ்வா சொல்லுகின்றான் நீங்கள் துணைக்கு வேண்டும் என்றால் ஹாரூன் அலை அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் இரண்டு பேரும் சென்று அவரிடம் சொல்லுங்கள் அமிலங்களின் ரப்பாயிய அம்மாவுடைய இரண்டு தூதர்கள் நாங்கள் அந் அரசில் மானா பணி இஸ்வாயில் இந்த சமூகம் பனு இஸ்ரவேலர்களை எங்களிடம் விட்டுவிடுங்கள் எங்களோடு அனுப்பிவிடுங்கள் வேறு குரான் வசனத்திலே சொல்ல சுட்டிக்காட்டுகின்றான் பனு இஸ்ரவேலர்களை நீங்கள் அடிமையாக்கி வைத்திருக்கின்றீர்கள் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள் அவர்களை எங்களோடு விடுங்கள் அவர்களை முறையாக நடத்துவதற்கு அல்லாவின் வழிகாட்டல் எங்களிடம் இருக்கின்றது நாங்கள் அல்லாவுடைய தூதர்கள் என்பதை நேரடியாக சொல்லும்படி அல்லாஹ் சொல்லுகின்றோம் ஒரு முஸ்லிம் சமூகமாக இருந்தால் பேர்தாங்கி முஸ்லிம் சமூகத்தை பற்றி நான் பேசவில்லை கரிமா சொன்னதன் பிறலை ஜாகிரியத்திலே வாழுகின்றவர்களை நான் சொல்லவில்லை முஸ்லிம்கள் என்று நினைத்துக் கொண்டு பல்வேறு விதமான சிறுக்குகளை செய்பவர்களை நான் சொல்லவில்லை உண்மையான அல்லாவையும் தூதரையும் விசுவாசிப்பதாக இருந்தால் அல்லாவையும் மர்மை நாளையும் விசுவாசிப்பவர்களாக இருந்தால் ஒரு முஸ்லிம் சமூகம் அதன் இயற்கையிலேயே அது ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் அந்த சமூகத்திற்கு ஒரு தலைவர் இருப்பது வாஜிப் அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பாட்டு நடப்பது மக்களின் மீது வாயில் அந்த இஸ்லாமிய கட்சி அம்மாவுடைய கட்சி ஜனநாயகத்திலே தன்னுடைய உரிமைக்கும் சலுகைக்கும் பிச்சை கேட்கின்ற கட்சி அல்லாவுனிடம் சென்று எப்படி சொன்னார்களோ அதே ஒவ்வொரு காலத்திலும் ஜமா அதுல் முஸ்லிமீனாக ஒவ்வொரு நபரும் முஸ்லிம் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் அந்த தலைமைத்துவத்தோடு இந்த ஜனநாயகத்திலே இருக்கின்ற தலைவர்கள் கட்சிகளை உருவாக்கியவர்கள் மிக அதிகமானவர்கள் எங்களிடம் இருக்கின்ற வைரத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது காரணம் என்ன பெரும் அறிஞர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் ஜனநாயகத்திலே பிச்சை பெற்று வாழ்ந்து கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாமியன் இதுதான் எனவே ஜனநாயகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால் அதிலிருந்து அடைய வேண்டிய பிரயோஜனம் என்னவென்றால் ஜனநாயகத்தின் அடிப்படைகள் சிறுத்தாக இருந்தாலும் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு சில அங்கீகாரங்களை வழங்குகின்றது சில வாய்ப்பு வசதிகளை செய்து கொடுக்கின்றது எனவே ஜனநாயகம் என்ற சிறுத்தான கொள்கையை நீங்கள் இது சிறுக்கு என்று உங்களுடைய நாலு சுவர்களுக்குள் சொல்வதற்கு பதிவாக கோட்டை பாராளுமன்றத்தில் சென்று இது சிறுக்கான கொள்கைகள் இதன் அடிப்படை விதிகளே மாற்றப்பட வேண்டியவை இதிலே வழங்கப்படுகின்ற தீர்ப்புக்கள் உதாரணமாக மதுபானத்துக்கு அனுமதி பத்திரம் இருந்தால் அது அனுமதிக்கலாம் என்பது ஒரு அந்நியாயம் மனிதர்கள் அனைவரும் மிக அதிகமானவர்கள் மதங்களை பின்பற்ற ஒவ்வொரு மதத்திலும் மதுபானம் கூடாது என்பது புரியப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லி மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லி மக்களால் செய்யப்படுகின்ற ஆட்சி என்று சொல்லி செய்யப்படுவது ஒரு துரோகம் என்பதை அந்த மன்றங்களிலே சொல்வதற்கு ஜனநாயகம் உங்களுக்கு வாசலை திறத்துள்ளது அவன் எங்களை கொலை செய்வான் என்ற குற்றம் இருக்கும் கூட அவ்வா சொல்லுகின்றான் நீங்கள் அவனிடம் செல்லுங்கள் சென்று நீங்கள் சொல்லுங்கள் நான் ரப் அதாவது ரப்புடைய தூதர் இந்த மக்கள் என்பவர்கள் எங்களோடு இருக்க வேண்டியவர்கள் இதே போன்று எங்கெல்லாம் இந்த கொள்கையை ஜனநாயகம் சுருக்கு என்பதை இந்த நாலு சுவர்களுக்குள் நாம் கலைப்பதை விட இதே ஜனநாயகம் மனிதர்களால் இருநூறு வடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட அரசியலுக்கு மட்டுமான ஒரு பொருத்தமற்ற ஒரு வழிமுறை அப்படியானால் இதற்குரிய வழிமுறை என்ன என்ற கேள்விக்கு இதோ இருக்கின்றது என்று குரானையும் ஹதீசையும் தூக்கி கொடுப்பது இஸ்லாமிய சமூகத்தின் கடமை ஆகவே ஜனநாயகம் என்பது அடிப்படையிலே அந்த கொள்கை சுருக்கானது அதே நேரம் மதுபானத்திலே எப்படி கெடுதியும் நலவும் இருக்கின்றதோ அதே போன்று ஜனநாயகத்திலே அந்த கொள்கை சுருக்கானது அதே நேரம் அரச ஆட்சிகளை விட அரசாட்சிகளிலும் ஜபா அதாவது ஜப்பார் என்று சொல்லுகின்ற அடக்கி ஆளக்கூடிய அரசர்களை விட இந்த ஜனநாயகம் எவ்வளவோ மேலானது இதே கொள்கையை இந்த இடத்திலே நாம் இவ்வளவு உறுதியோடு பேசுகின்றோம் சில இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லுகின்ற நாடுகளிலே நீங்கள் இப்படி பேச முடியாது எனவே இஸ்லாமிய அதாவது ஜனநாயகம் அடிப்படையிலே தெரிந்தோ தெரியாமலோ அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்றது அந்த ஜனநாயகம் பிச்சை வாங்குவது ஜமாத்து முஸ்லிமல்ல முஸ்லிம் சமூகத்தினது நிலைப்பாடாக ஒருபோதும் இருக்கக்கூடாது இந்த ஜனநாயகத்திலே இந்த கொள்கையை சொல்லி ஒரு காலம் இந்த சத்தியம் வளர்ந்து ஜமாத்துள் முஸ்லிமீனின் தலைவர் மக்களிடம் இந்த கொள்கையை சொல்லி அவர்களுடைய உரிமையை பெற்று ஆட்சி செய்வதற்கு அதிலே பெரும்பாலானவர்கள் சொன்னால் இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய சட்டம் அவ்வாறு வாசலை திறக்கும் என்றிருந்தால் அந்த வாசலினாலாவது அல்லாவுடைய செய்வது முஸ்லிம் சமூகத்தின் கடமையாகும் எனவே நேரம் முடிந்து விட்டதால் சுருத்தமாக இந்த விடயத்தை கூறி முடிக்கின்றேன் மேலதிக விளக்கங்களை நீங்கள் தொடர்ந்து தேட வேண்டும் இதிலே எது சிறுத்தானது எது புகழானது எது அறமானது என்பதை வெறும் ஒரு உணர்ச்சி ரீதியான முடிவுகளாக வெளியிடக்கூடாது இதிலே சிறுத்தானவைகள் காணப்படுகின்றன வைடுகின்றன அதே நேரத்திலேனுடைய சபையிலே சென்று இஸ்லாமிய அழைப்பை விடுத்தது போன்றோ இஸ்லாமிய அழைப்பை விடுப்பதற்கு இந்த ஜனநாயகத்தின் சில வாசல்களும் திறந்திருக்கின்றன அதற்கு உரிய நேரங்கள் வரும்போது உரிய சட்ட எல்லை வரம்புகளோடு அதிலே நாம் மக்களுடைய அனுமதியோடு அல்லாஹுடைய சட்டங்கள் இந்த பூமியிலே மேல்நோக்கி வர முடியும் என்றால் இஸ்லாமிய வழிகாட்டிலே செயல்படுவோம் மேலதிகமான விளக்கத்தை அவ்வப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்றேன் இஸ்லாமிய சமூகம் என்பது ஒருவர் முஸ்லிமாக இருப்பதென்றால் அல்லா ஹர்புரானிலே சொல்லுகின்ற தான் அல்லாவுடைய கட்சியிலே இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தலைமைத்துவத்தோடும் ஜமாத்தோடும் இணைந்திருக்கின்றவர் அந்த தலைமைத்துவத்துக்கு உடன்படிக்கை செய்திருக்கின்றார் இதே நபர் வேறொரு கட்சியிலே சென்று சேர்ந்து கொண்டால் இஸ்லாம் அங்கீகரிக்கின்ற ஒரே அப்பாற்பட்ட எந்த ஒரு தலைவத்துவத்தோடும் கொள்கை ரீதியாக சென்று சேர்ந்தால் அவர் இஸ்லாமிய சமூகத்திலே இருக்க மாட்டார் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வெளியேறி விடுவார் எனவே சட்டம் அதிகாரம் உட்பட ஏனைய எந்தெந்த விடயங்களிலே அல்லாஹுக்கு இணை வைத்தல் ஏற்படுகின்றது என்பதை ஒவ்வொரு விடயத்திலும் உலமாக்களுடைய வழிகாட்டலை பெற்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது போன்றும் சீர்த்தான விடயங்களை மிக தெளிவாக நாங்கள் அறிந்து அல்லிருந்து விலகி நடக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகம் என்பது அல்லாஹுடைய கட்சி எனவே ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய நாங்கள் ஜனநாயகத்தின் மற்ற கட்சிகளில் இணைவதை விட அல்லாஹுடம் வெற்றி பெறக்கூடிய அல்லாஹுடைய சட்டத்தை கொண்டு வழிநாட்டக்கூடிய அல்லாஹுடைய சட்டத்திலே வழிநடத்தக்கூடிய முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவத்திலே தொடர்ந்தும் இருந்து இந்த சத்தியத்தை வளர செய்து அல்லாவுடைய தீனை முன்வைத்து அந்த ஜனநாயகத்துக்கே ஆட்சி முறைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு முன்மாதிரி மிக்க சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும் அதுதான் இஸ்லாமிய சமூகம் அவசரத்தின் காரணமாக அல்லாஹுடைய அதிகாரத்தை கையிலெடுத்த ஏனைய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்காவிட்டால் கூட ஒரே தலைமத்துவத்தில் இருந்து விட்டு வேறொரு தலைமையத்திலே செல்லுகின்ற ஒரு மனிதன் ஒருபோதும் முஸ்லிமாக இருக்க மாட்டான் எனவே அல்லாஹின் அவளை கொண்டு நேர்வழி எது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான் பல்வேறு கூட்டமாக பிரிந்திருக்கக்கூடிய காலத்திலே தலைமைத்துவத்தை கூட்டமைப்பு ஜமாஅத்து மட்டுமே நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு கட்சியாகும் இந்த கட்சியிலே தூய்மையோடு இருந்து மரணிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை நீங்களும் செயல்படுங்கள் ஏனே தெளிவுபடுத்துங்கள் ஏனையவர்களும் அவ்வாஹ் ஆட்டிய இந்த நேர்வழியின்பால் அவர்களையும் அலையுங்கள் தூய்மையான உண்மையான முகங்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக அப்போது ஆகி வன்சாயம் வச்சு